முப்பத்தி அமருக்கு ஆசிரியர்களாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம் நோன்பிற்கும் வேதம் பெற்றோரின் நோன்பிற்கும் இடையே வித்தியாசம் சகர உணவு நன்பதுதான் என்று நபி சல்லம் அலி அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு